தப்பித்தி மனசு போயிச்சு வார்த்தை சொல்லிவிட்டு முருகா முருகாட்டுமே வெகுடி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற தடம் இவற்றை எல்லாம் மனசுல கொள்ளக்கூடாது வரக்கூடாது வந்து பொற்கஞ்ச பொய்கையை அடிந்து மதுரையில் இருக்கும் சொன்னார் அதனால இங்க பொற்றாமரைக்கு போயின்னு சொன்னார் நாம இங்க ஆர்காட்லயும் நம்ம ரத்தனங்கள இருக்கிறவங்க நம்ம பைப்பில போய் குடிக்க வேண்டியதான் அல்லமா இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு ஏற்பண்ண வைக்க வேண்டியதான் அங்க அவங்க சொல்லும் போது பொற்றாமறி அடைந்து அடைந்து அது தண்ணி இல்ல அதனால பொய்கை அடைந்து கையில் பாவித்திரம் புனைந்து பரஞ்சோதி ரொம்ப வைத்தியமான அதனால ரொம்ப வைத்திகம் கையில வந்த மாதிரி இவங்க தர்பேல வந்து ஒரு மோதரை மாதிரி நீட்டி விடுப்பாங்க பாருங்க அது சில நல்ல காரியம் செய்யும் போது சரி இன்னொரு காரியம் செய்கின்ற பொழுதும் இந்த கையில தர்பேல அந்த மோதிரம் இருக்கணும் நீராம்ங்கற்பம் சம் சனா நினைவு என்ன நினைவுன்னு கேட்டா தண்ணீர் இறங்கி குளிப்பதற்கு முன்னாலே இந்த நீர்நிலையில் நீராடுவதன் வாயிலாக எனக்கும் என் வீட்டாருக்கும் என் முன்னோருக்கும் என் பின்னோருக்கும் எந்தவித தீங்கும் வாராவண்ணும் காக்க வேண்டும் நீரே பெருமான் திருவருளாக நினைந்து நாங்கள் வடி முழுகிறோம் என்றுதான் சங்கல்பான் சங்கல்பம் இந்த தண்ணீரே உன்னுடைய அருளாக நினைந்து முழுகிறோம் என்று சொல்லி அது மனமொழிமைகள் எல்லாம் ஒத்து அந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி ஒரு மனதில் நினைத்துக் கொண்டு சங்கல்பம் கடம்பாடி முளைந்த முக்கினி நினைந்து திரும்ப பாருங்க இதோ இப்பொழுது இதெல்லாம் மன சங்கல் பண்ணிட்டோம் எல்லா நலன்களும் விளையும்படியாக எரி சொல்கிறோம் வளமோடு வாழ்கிறமை புதிய பாணி வந்திருக்கு வாழ்க என்று அந்த நல்ல எண்ணங்கள் வேணும் எப்பொழுதுமே அதனால நாம நம்முடைய குடும்பம் நம்முடைய நமக்கு பின்னே வருகின்றோம் எல்லா சந்தைகளும் நம்முடைய நாடு மொழி இனம் எல்லாம் நீங்க பெருகிட்டு போகலாம் இது வேணாலும் எல்லா நலன்களும் பெற்று இன்புற வேண்டும் இந்த இந்த நீரே பெருமான கருணையாக உன்னுடைய திருவுருளாக எனக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி இதை விட்டு மீண்டும் பெருமானை நிந்து கொண்டு வண இடம்படு தீர்த்தம் எல்லாம் பயணிந்து என்ன அது ஒரு சங்கல்பம் என்னன்னு கேட்டா இந்த நீர்நிலையிலே கஞ்சை கோதாவரி அம்மணி வந்து மற்றபடி நேபாளத்தில் இருக்கிற அருவிகள் வந்து மானசரோவர் அல்ல இங்க வந்து நம்மளுடைய ராமேஸ்வரத்துல முப்பத்தி நீர்நிலை அக்னி தீர்த்தத்துல இருந்து ஒரு ஒரு ஆளிட்டு போனோம்னு சொன்னா அக்னி கடல் குளிச்சிடலாம் உள்ள நீங்க கோயிலுக்குள்ள போனா முப்பத்தி இரண்டு இடங்கள்ல தீர்த்தம் நமக்கு காரணம் அந்த மனம் ஒரு பாடு எல்லாம் இதுவே ஆகும் வேற ஒண்ணும் இப்படி ஆக எல்லா தீர்த்தங்களும் இதுவே என்று கருதிருதி வெந் உடம்பு அணித்தொடிபர விதியிடி நீரும் ஆடிநீர்த்துராக்கம் அணிந்து அணிந்து வெள்ளை வெடிவாய்க்காதி கல்லவில் மயிலையாதி வெண்மலருக்கு ஒரு குறிப்பு இருக்குது இந்த மலர் விதிகள்ல சில மலர் விதினே நம்மளுக்கு இருக்கு இறைவனுக்கு போய் நந்தவனத்திற்கு போவதற்கு முன்னே எப்படி இருக்கணும் போய் எப்படி பறிக்கணும் என்னென்ன மலர்களை பறிக்கணும் பறித்து எப்படி வைக்கணும் மீண்டும் எப்படி வீட்டுக்கு கொண்டு வரணும் எப்படி அதை கோக்கணும் மீண்டும் ஆண்டவனுக்கு எப்படி இவ்வளவு இன்னென்ன நாட்களில் இன்னென்ன மலர்களை அணிய வேண்டும் என்றெல்லாம் விதி இருக்கிறது சோமவாரம் இந்த திங்கட்கிழமை விரதத்துல மட்டும் பெருமானனுக்கு சாத்துகின்ற மலர்கள் எல்லாம் வெண்மையான மலர்களாகவே இருக்கணும் என்னென்ன நந்தி ஆவட்ட மல்லிகை இப்படி எல்லாம் வச்சுக்கீங்களே செம்பரத்தை எல்லாம் அன்னைக்கு மட்டும் எல்லா மலர்களும் வெண்மையான மலர்களாக அந்த எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கு ஒரு சங்கற்பம் இந்த வழிபாட்டினாலே எனக்கு என் முன்னோருக்கு பின்னோருக்கு எல்லாம் எந்த வித குறையும் என்று எல்லார் நலங்களும் பெருக வேண்டும் என்ற அங்கேயும் அணிந்து கொண்டு அணிந்து உச்சி மேல் பன்னிறு விரல் உயர்ச்சிக்கு சத்திய ஞானந்தலைக்கு மேல பன்னிரண்டு அங்குலத்துக்கு மேல இருக்கிற அங்குலங்கள் தாண்டிய பெருமானை எழுந்தருடைய தனக்கு அருள் செய்வதாக எண்ணிக்கொள்ளும் அது மிக முக்கியம் அதுதான் நம்முடைய குரல் சுவாமிகள் துவாத சாந்த பெருவழியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலீ முக்கூட விருந்திடமும் முளையாய் முத்தம் தருகவி என்று மீனாட்சி பிள்ளத்தில் அது மாதிரி அந்த இடத்துல மனதில் எண்ணிக்கொண்டு அந்த பெருமானங்கள் எழுந்துள்ள இருப்பதாக மனதில பாவித்துக் கொள்ளணும் அது மாதிரி நினைந்து கொண்டு சிவம் மண்முதல் சிவமீரான அத்துவ இலிங்கம் தன்னை ஆசனமூர்த்தி மூலம் வித்தை மற்றாலும் நூலில் விதினால் பூசை செய்க முதல்ல அகப்பூசி செய்யணும் அகப்பூசி உள்ளத்துல பூசலார் மாதிரி உள்ளத்துல ஆறு ஆதாரங்கள்ல அங்கே எழுந்தருளிய பெருமானை வைத்து பெருமானை நாம் மலர்களால் வைத்து வழிபடுவதாக பாவனை பண்டி அகப்பூசி செய்து விட்டுட்டு பிறகுதான் புறப்பூசிக்க ஆரம்பிக்கணும் ஐந்தமுது ஆவின் ஐந்து நருங்கனி ஐந்து செந்தேன் சந்தன தோயம் புட்பத்தன் புனல் மணி நீராட்டி புறப்பூசம்னு கேட்டா பெருமானுக்கு நல்ல முதல்ல நீராட்டணும் அப்புறம் பால் பன்னீர் அப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் அந்த பழச்சாறுகள் இவற்றையெல்லாம் செய்து பெருக என்ன கிருமி மீண்டும் அந்த தண்ணீரை அதனால அபிஷேகம் செஞ்சு நல்ல உடம்பை புலர்த்தணும் நாம வந்து குளிச்சா உடம்பை தோட்டிக்கிறோம் இல்ல அது போல பெருமானுக்கு அபிஷேகம் என்னாலும் நல்ல வெண்மையான தொழில் அப்படியே தொட்டு தொட்டு தொட்டு அப்படி புலர்த்தணும் மேல ஒரு தோட்டப்படாது சின்ன பிள்ளை தோற்றுற மாதிரி ஆனா பெருமானனுடைய திருமையில அந்த தண்ணி இருக்கக்கூடாது உடனே நம்மளுக்கு கேப்பான் ஏன் அப்படி இருந்துட்ட ஜன்னி பிறந்திருமான் சளி புடிச்சிருக்கமோன்னு மக்கு பயல அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா என்ன பொருள் கேட்டா நம்போன்று பெருமானை கருதுறான் அவ்வளவுதான் இல்ல நான் அவனுக்கு என்னென்ன விஷயம் தேவையா நாம் குளிக்கப்பட்டுத்தான் குடிக்கணும் கிடையாது ஆனால் நாம் இன்னும் எல்லாம் நமக்கு அருமையா ஐயா காலையோடு வீட்டுக்கு போனோம் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஐயா வெந்நிலை குடிக்கலாமே வெண்ணிலயே குடிக்கலாம் நிறைய இருக்குது வசதி இருக்குது எப்படிதான் இல்ல இல்ல தண்ணி இல்ல பரவாயில்ல வெண்ணிலேயே குடிக்க என்ன சொல்றோமில்ல குடிச்சுட்டு ரெண்டு துண்டு குடுக்கிறோம்ல அதை எடுத்து வேணாங்க பெட்டியில வைங்க எல்லாம் ஈரம் வேணாங்க இதே தோட்டிங்க கட்டிக்கலாமே அப்படி எடுத்து கொடுக்கணும் பூஜை பண்ணிட்டீங்களா எல்லா இதெல்லாம் எடுத்து வைப்பா ஏ தெரிஞ்ச வைப்பா அப்படின்னு சொல்ல இப்படி நமக்கு எப்படி உபசாரம் பண்றமோ அது போல பெருமான் இருந்து உபசாரம் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதானே தவிர நான் செய்கின்ற ஒன்றினால் தான் பெருமான் நீராடுகிறான்னு தோட்டி கொள்றான் அப்படி நல்லது சாப்பிடுறான் போடுறது அவ்வளவுதான் போடுறது ஆகவேதான் அது மாதிரி எல்லாம் பெருமானுடைய திருமேனியை உலர்த்தி அதன் பிறகு என்ன செய்யணும் அந்த நிவேதனம் அந்த வெண்ம வெண்மலர் கன்னி சாத்திங்கிறது அதே மாதிரி வெண்மையான பூக்களையே நமக்கு அது மாதிரி சாத்தணுமா சாத்தி என்ன செய்யணும் உம் காசரி புறம்பூன் சாத்தி ரொம்ப அருமைகள் எல்லாம் பூட்டுறமே நைகள் பூட்டுமே அது கூட இப்படித்தான் எல்லாம் தான் இப்ப நாம ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னா வீட்டுல என்ன சொல்றாங்க அந்த மோர்த்த எடுத்து போடுங்க எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆமா போய் என்ன மோதரம் வந்துடும் என்ன எதுக்கு வச்சிருக்கீங்க நிறைய நாளும் ஆண்டவன் ஒன்னும் சிறப்பதில்லை அதனால நீரணிந்து அட்டை அப்படி எல்லா உணவு எல்லாம் வைத்து அப்புறம் பெருமானுக்கு அரிச்சனை புரியணும் இந்த அரிச்சனை புரிகின்ற போற்றி உரையும் நடத்தணும் இங்க ரொம்ப அருமையா அந்த உங்க தேனமணி கஜிவாகி உங்கடல் தேனமுத துணர்வூரி என்பதே வருகி பலகாலம் எந்த உயிர்க்காதருவாயி தம்பிதனக்காகவன தனிவோணி தந்தைவள தாமகை கனிவோனி அன்பதமக்கான பொருளோனி ஐந்துகர தாய்முக பெருமாள் இதை ரொம்ப அருமையான நம்ம கேட்கணும் இந்த ரத்னகிரியில் தான் அர்ச்சனை செய்வது திருமுருகாட்டு படைக்குண்டு திருமுருகாட்டு படைக்குண்டு எல்லாத்தையும் ஆறு படையும் நீங்க சொன்னோம்னா ரெண்டு மணி நேரம் அதனால நம்ம சொன்ன பாருங்க ஆள்களு கடவுட்புதல் வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்று வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவே இழையணி சிறப்பில் பழையோர் குழவி வானோர் வணங்குவில் தானி தலைவ மாலை மார்பூலரி புலவ இந்த அருமையான தொடரை கேட்கலாம் இருதான் இது மாதிரி போற்றி உடைகளைக் கொண்டு நல்ல ஆனா வில்வத்தை கொண்டு அர்ச்சனை இந்த வில்வம் என்ன தன்மை வாய்ந்தது அது ஒரு புதிய கருத்து அது மூணு இலையா இருக்கு பெருமானுக்கு மூவித ஆற்றல் உண்டு இச்சைன்னா விருப்பம் ஞானம் அறிவு இச்சா ஞான கிரியை கிரியை செயற்பாடு அறிவு இச்சை செயல் இது மூணு இருந்தா தான் ஒருவர் ஒரு காரியத்தை ஆற்ற முடியும் இப்போ ஒன்று வேணாம் இப்போ இந்த சொற்பொழிவு கேட்குறோம் இதுக்கு என்ன வேணும் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பையா அப்படின்னு நம்முடைய அறிவை மற்றதை விட்டுட்டு இந்த அறிஞர் செலுத்துகிறோம் அறிவு இச்சை என் சார் ஒன்றரை மணி நேரம் ஆக மாட்டேருக்கேன் என்னால் உட்கார முடியாது அட ஒரு நாள் உட்காரலாங்கிறது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இச்சை விருப்பம் இருந்தோம் செயற்பாடு சொல்கிறத காது கொடுத்து கேட்குறது இது மூன்று இருந்தால் முடியுது அதே போல் சாப்பிட்றது என்ன என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு இட்லி வேணுமா தோசை வேணுமா சரி ஏதோ ஒன்று என்ன இருக்குது தோசை இருக்கா சரி வா அப்படின்னு ஒரு முடிவு அறிவு ஈச்சை அவங்க வைச்சவன்னே எடுத்து சாப்பிடணும் செயற்பாடு அல்லவா உள்ள கையில் உள்ளே போகணும் இந்த அறிவு ஈச்சை செயற்பாடுங்கிறது பெருமான குண்டு அதை காட்டுவது தான் இந்த வில்வத்தினுடைய மூன்று இலை என்று சொன்னார் அறிவு ஈச்சை செயல் அதனால் மற்ற மலர்களைக் கொண்டு வழிபாடு செய்வதை விட வில்வத்தால் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு என்றெல்லாம் சொல்லி வில்வம் காஞ்சா கூட வழிபாடு வில்வம் காஞ்சியிருந்தால் கூட வழிபாடு செய்யலாம் சவழிபாடெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சில இடங்கள் ரொம்ப அருமையாக மலர்லாம் கிடைக்கும் சில இடங்களில் வடி மலரும் கிடைக்காது அல்லது நாலாவது மாடியிலேருந்து உட்காந்து பூஜை பண்ணுவோம் எங்கே இருக்குது பூ போகிறதுக்கு வில்வத்தை ஒரு பத்து வில்வத்தை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இதில் வச்சிட்டோம்னு சொன்னால் அருமையாக அடுத்து பூஜை பண்ணும் அது மூணு மாதம் ஆனால் கூட பரவாயில்ல மலர்கள் வந்து அப்படி கூடாது அண்டலந்தான் மலராக வில்வத்துக்கு அப்படி ஒரு விதிவிலக்கு உண்டு விதிவிலக்கு உண்டு அதனால் வில்வத்தால் வழிபாடு செய்தல் அப்படின்னு இப்படி எல்லாம் அந்த வில்வம் எப்படி இருக்க கூடாதுன்னு கேட்டா மடங்கி இதழ் சுருங்கல் அந்த இலையானது சுருங்கி இருக்கப்படாது மடங்கி இருக்கக்கூடாது வாடி உலர்ந்தது நீங்க பறிக்கும் வாடி இருக்கப்படாது மயிற்சி குண்டல் ஏதேனும் புழுப்பூச்சிகளுடைய அந்த இது அந்த மாதிரி அது மேல அந்த நூல்கள் இருக்கப்படாது அது மேல முடங்குகள் சிலம்பி கூடு சிலம்பி கூடு கட்டி இருக்கப்படாது அது புழுது புழுகு மூளை இல்லாத இலையானது பின்னமா இருக்கப்படாது பறிக்கும் போது மூணு அப்படி இருக்கணும் நல்ல முதிர்ந்த இலைகளா கொண்டு வந்து வைத்து பிறகு நீங்க வாடலாபத்தி ஒண்ணுல அது அது வந்து விதிகளை காட்சியும் இப்படிப்பட்ட செய்யும் போது இவை எல்லாம் செய்யணும் செய்து ஈசன் ஆயிரம் நாமம் சாற்றினர் ஆயிரம் நாமம் அவனுக்கு பேராயிரம் பரவி என்றெல்லாம் நாவுக்கர் சொல்ற மாதிரி ஆயிரம் என்று சொன்ன ஆயிரத்திற்கு முறை போட்டி உரைகள் வழிபாடு பெருமான அவருக்கு அந்த முறை வளமாக செய்து மூன்று முறை வளம் செய்யணும் பொதுவாகவே இந்த ஒரு முறை வளம் செய்தல் கூடாது ரொம்ப குறைந்தபட்ச மும்முறை நாம ஒரு முறைதான் வரோம் தப்பது ஆறு நாவலர் அந்த கோவில் வழிபாடு செய்யும் போது இருபத்தேழு முறை வணங்கணுங்கிறார் வளம் வரணுங்கிற இருபத்தேழு முறை வளமாக முடியல மூன்று ரொம்ப கடைசி பட்சம் மூன்று இப்போ அதையும் நம்ம என்ன பண்ணஸ் பண்ணி ஒன்னாகிட்டோம் மும்முறை வளம் செய்யணும் இப்படியாக இருந்து பெரும்பான்மை வழிபாடு செய்ய வேண்டும் செய்துட்டு என்ன செய்யணுமா அந்த மாதிரி அந்த திங்கக்கிழமை முழுது இதே இருக்கணும் திங்கி அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கருத்து சொல்றார் இதனால என்ன உங்களுக்கு வேண்டிய வரங்கள் வேண்ட நன்மன பேரு பிரம்மச்சாரியார் வழிபட்ட செய்தா அருமையா மனைவி வாய்க்கும் கல்யாணம் செஞ்சா மக்கட்பேரு அப்படின்னாரு நல்ல படிக்கிற பிள்ளையா இருந்ததுன்னா நல் வாக்கு நூற்றுக்கு நூறு எடுக்கும் பொன்மனக்கு இனிய போகம் நல்ல இனிமையான நல்ல செல்வம் மற்ற மன மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் காண்டல் நமக்கு பயி என்பதே இருக்காது பயமையே இருக்காது இப்படி இம்மையில் அரசு மற்ற எண்ணி அங்கை மண்ணோ இப்படிதான் இதையெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் அப்புறம் அந்த விரதநாளில் என்ன செய்ய வேண்டும் என விரதங்கள்ல இருக்கு அல்லது இரவு உணவு மட்டும் இல்லாம இருக்கலாம் அல்லது ரெண்டு வேலையும் உணவு இல்லாம உடல் வளத்தை பொறுத்தது அப்புறம் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது பகல்லையும் தூங்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்படி தூங்காமல் இருக்க வேண்டும் இப்படியாக இருந்து இந்த சோமவார விரத்தை ஒர்க்க வேண்டுமா அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் இந்த வர விரதத்தை கூட எடுத்துக்கும் போது என்னென்னு கேட்டால் மூணாண்டு எடுத்துக்கிறேன் ஏழாண்டு எடுத்துக்கிறேன் என்று வரையறைப்படுத்திக்கணும் எடுத்துக்கிட்டால் அந்த மூணாண்டு நிச்சயமாக இருக்கணும் ஏழாண்டு நிச்சயமாக இருக்கணும் இந்த சிலர் என்னுடைய வாழ்நாள் முழுதும் சொல்லுவாங்க வாழ்நாள் முழுதும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ள அப்படி எடுத்துக்கொண்டால் வாழ்நாள் முழுதும் எடுத்துக்கொண்டா என்ன ஒரு ஒரு ஒரு கட்டம் சொல்றான்னு கேட்டா இந்த விரத முடிவில் விரதத்தை இருந்து போய் இப்ப வாழ்நாள் முடிவு இப்ப நீங்க ஏழாண்டு ஏழாண்டு கடைசியில் செஞ்சு விடலாம் நீங்க வாழ்நாள் முடிவுனா என்னைக்கு முடிவுன்னு தெரியாது அதனால ஒரு விரதம் முடிக்கும் போது என்னென்ன செய்யறமோ அவற்றை வந்து முன்னுமையே செய்து கொள்ளணும் இந்த வாழ்நாள் முடிவில் எடுத்துக்கிட்டான்னா ஏன்னா என்னைக்கு போகுதுன்னு தெரியாதுல்ல உடம்பு அதனால இந்த மூணாண்டு ஏழாண்டு எடுத்துக்கிட்டான்னா இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உம் இதில் பாருங்க காலையில என்ன செய்யணும் மாலையில என்ன செய்யணும் பிற்பகல் செய்யணும் இப்படி என்ன சொன்னா இப்படி எதனும் ஒரு நாள் இருந்தா கூட போதும் அவ்வளவு நல்லது காலையில் ஆசான் சொல்வழி நித்த கடன் முடித்து அப்படின்னாரு காலையில பூஜை எல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய குருமூர்த்திகள் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும் என்ன செய்ய சொல்ல எப்பா நல்ல மன சிந்தனையோடு கூட எல்லாம் செய்துட்டில் கொஞ்சம் ரேசா திரவமாக ஆகாரம் பண்ணிக்க கொஞ்சம் பாலமோ இல்லை பழமும் முடிச்சுக்கப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேனா செஞ்சுக்க செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டு மீண்டும் சரி இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பன்னிரண்டு திருமுறையும் ஒவ்வொரு திருமுறையிலையும் இரவு ரெண்டு பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும் பன்னெண்டு திருமுறையிலையும் ஒரு பன்னிரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பாட்டு படி என்று சொன்னால் அதை படிச்சுக்கிட்டே இருக்கு இது காலையில் ஆ குருமுடிச்சு சொன்ன என்ன செய்யறதுன்னு உச்சி தோட்டத்து அந்தி மாலையில் அளவும் புராண நூல் கேட்டு அதன் பிறகு என்ன பத்து பதினோரு மணியில சாயந்திரம் நாலு மணி குளிக்க போற வரைக்கும் இந்த மாதிரி புராணங்கள் கேட்கணும் நல்ல இந்த மாதிரி நூல்கள் நல்ல ஞான நூல்களினுடைய செய்தி கேட்கணும் அப்புறம் மாலையில என்ன செய்யணும்னு கேட்டார் யாமம் ஓர் நான்கும் நான்கு யாமத்திலும் மாலையில சிவன் மாதிரி நான்கு ஆமத்தில் என்ன செய்யணும் வழிபாடு செய்யும் போது சேலன கண்ணால் பங்கனை பூசை செய்க அந்த நாலு யாமத்திலும் இறைவனையும் பூஜை பண்ணும் என்று சொல்லி இப்படி பூஜை செய்து மறுநாள் காலையில் என்ன செய்யணும்னர் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே பூஜை எல்லாம் முடியாது அந்த அகப்பூசை புறப்பூசையெல்லாம் முடித்து விட்டு சாப்பிடுகின்ற பொழுது தான் மட்டும் சாப்பிடக்கூடாது தன்னுடைய ஆசான் தன்னுடைய ஆச்சாரியர் இவர்களை எல்லாம் வைத்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய தானமெல்லாம் கொடுத்து விட்டு தன்னுடைய பல அடியாரோடு கூட இருந்து உண்பனும் குறைந்தபட்சம் ஒரு எழுநூத்தி எல்லாருக்கும் சாப்பாடு பூஜை அடியாரோடும் மற்றவர்களோடு சாப்பிடும் இப்படி மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கி திங்கள்கிழமை இப்படி எல்லாம் இருந்து செவ்வாய்கிழமை காலையில எட்டு மணிக்குள்ளதம் இப்படி நோக்க வேண்டும் என்று சொல்லி இது செய்தால் என்ன வரும் இது போல அவர்களெல்லாம் இந்த மூன்று பேர் இருந்தாராம் யாரு இப்படி வரோம் இந்த மூவேந்திரனும் இது மாதிரி சோமவார விரதத்தை நோட்டார்கள் யாரு தமிழக வேந்தர்கள் சமயம் சாரா அரசு அல்ல சமயம் சார்ந்த அரசு அதுக்காக சொன்னா முழுக்க முழுக்க மூவேந்திரனும் அங்கேய்கண்ணியும் சொக்கநாத பெருமாட்டத்திலும் அன்பு கொண்டவர்களாயிருந்து இது மாதிரி சோமவார விரதத்தை நோட்டார்கள் மூவேந்திரனும் நோற்று பயனாக என்ன நேர சொல்லிய நெறியால் இப்படி எல்லாம் வழிபாடு நோட்டியவர்கள் என்ன செய்தார்னர் ஆமரர் வேந்தன் வந்தவர் இருக்க வேறு மடங்கள் மான் தவிசு மூன்று தந்திர பணி தாண்டித்தார் என்ன பண்ணார் உடனே மூன்று பேருக்கு அருமையாக விமானம் வந்தது அதில் ஏறினார்கள் நேரிப்பொழுது இந்திரன் அவனுடைய இருக்கு இந்த மூந்தர் வர்றாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சவுடனே என்ன செய்துட்டான் மூன்று வேந்தருக்கு மூன்று ஆசனங்கள் போட்டு தானே இல்லை என பின்னரசு இவங்க மன்னரசு மன்னரசு அதெல்லாம் வந்தார்களாம் மூன்று பேருக்கு மூன்று அந்த இருக்கை போட்டு இதில் மூன்று பேரும் போனாங்க இதில் என்ன செய்யணும்னு கேட்டால் உக்ரகுமார பாண்டியன் யார் முருகன் அல்லவா அந்த சிறப்பு செய்வதில் ரொம்ப எண்ணி செய்யணும் எண்ணி செய்யணும் அதில் வந்து மாற்ற அவன் என்ன பண்ணுன்னா மற்ற சேர சோழருக்கு போட்ட மாதிரியே மூணு தவிசு போட்டிருந்தான் இது மூந்திரம் போனாங்க அந்த அந்த மூன்றில் ரெண்டில் சேரரும் சோழன் உட்கார்ந்தாங்க பாண்டியன் உக்ரகுமார பாண்டியன் மட்டும் இந்திரன் இருந்து இருக்க பக்கத்தில் ஒரு ஆசனம் இருந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான் ஆமாம் தன்னுடைய சேட்டஸ் படுறத புதியடிசிட்டிக்கு போற எல்லாமே சென்டிகேட் போகும்போது ஒரு நிலை வேறதான் துணுவந்தரோடு போயினுட்டு வாங்க வாங்க சொல்லுவாங்க இதனால என்ன நம்ம கல்லூரிக்கு வாங்கலாம் உட்காந்து வளர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு அப்ப அன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் நிலைமை ஆமா அல்ல அதனாலதான் செனேட் சிண்டிகேட் போறதுக்கெல்லாம் ஏன் உங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்குறாங்க ஆறு பஸ் பார்த்து இல்லை மூணு பஸ்ட் கிளாஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அன்னிக்கு போய் குதிரை மணி வச்சுக்கிட்டு போகக்கூடாது யூனிவர்சிட்டிக்கு போனால் போகணும் ப்ளஸ்ல போகணும் ஜம்முன்னு போயிருக்கணும் அன்னிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரிக்ஷாவில் போங்க அல்லது ஆட்டோவில் போங்க எப்படியே போங்க அன்னைக்கு போகிறது அந்த ஸ்டேட்டஸ் காப்பாற்று அது மாதிரி இவர்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த பாண்டியன் போய் பக்கத்தில் உட்கார்ந்தார் ஏன்னா இவர் பெருமானுடைய பிள்ளை அதனால் எப்படி இருக்க முடியும் நான் போய் உட்கார உடனே உனக்கு பாருங்க என்ன இருந்தால் அந்த மூணில் உட்காராம இந்த இடம் இடம் இருக்கு பாருங்க இந்த இடம் கொடுப்பது என்பது ரொம்ப பெரிய இடங்கள்ல இதெல்லாம் நிறைய உண்டு சாரி இந்த சீட்ல உட்கார வச்சுக்கிட்டாங்க சார் அப்படிப்பாங்க நீங்க கல்யாணத்தை கூட பாருங்க அனுப்பும் சில பேர் என்ன பண்ணுவோம் இப்ப என்ன அவசரம் பையெல்லாம் தூக்கி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடணும் சில பேர் அப்படி திருமணம் முடிஞ்சதில்லயும் அப்படி மன நன்றி வணக்கம் வந்தது அங்கேயே சாப்பாட்டோட அனுப்புறது சில பேர் சாப்பாட்டுக்கு பின்ன வந்து வாங்கன்னு சொல்லி பிற பேரு மூணு நாள் வரைக்கும் இருந்து பிறகுதான் போகணும்னு சில பேர் இப்படி ஸ்டேட்டை வச்சிருக்கோமா இல்லையா எல்லாருக்கும் எல்லாம் சேர முடியுதா இல்லை இது நமக்கு உரியது அவங்களுக்குரியது இப்படி ஆக போய் உட்காந்தான் பார்த்தா ரெண்டு பேருக்கு என்ன வேணும்னு கேட்டான் ரெண்டு பேருக்கு நம்ம ஏன்னா இந்த பகுதியில் ரெண்டு பேருக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க மழை இல்லைன்னா ஆகா அருமையா மழை பொடியும் இவரை பத்தி நம்ம உக்ரகுமார பாண்டிய பத்தி ஒன்றுமே அதிகமா வாங்க வணக்கம் இவரை வந்து இவரும் ஒண்ணும் கேட்டுக்கல என்ன போய் ஒருத்தர் கேட்டா பெறுவது குறிப்பில் குறிப்புனர் வாரி உறுப்பினர் ஆது கொடுத்தும் போலம் பாண்டி பழையாங்க என்ன செய்ய வேட்டைக்கு போனார் போன போது மேகங்கள் நான்கு இந்த பாண்டி நாட்டில் அப்படியே சோழையில மேயிட்ட அந்த நான்கு மேங்களையும் அதை சிறையிட்டு கொண்டாந்து நம்ம ஜெயிலில் போடான்ட்டா போட்டான் போட்ட உடனே இப்போ யார் வரவேண்டிருக்கே அவரே வரவேன் இருக்கு பார்த்தான் இப்ப இந்த நம்ம இங்கே அடா அடா எங்க மேகத்த மாதிரி பண்ணிட்டீங்களா ஆமாம் பண்ணிவிட்டோம் என்ன மழை இல்லை அதனால பண்ணணும்னு மீண்டும் நான் மழை தருகிறேன் என்று சொல்லி அதன் பிறகுதான் அதை சென்றாராம் இல்லை இதுதான் சொல்லுவதற்காக சொன்னார் எனவே அந்த நான்கு மேயங்களையும் திரையிட என்ன வந்த போது ஒருத்தலையை எடுத்து அடிச்சார் இந்திரன் முடிமையில் அது எங்கிறதுனால அவன் என்னன்னு கேட்டா அப்படியே குனிந்து தப்பிச்சா போதும் போயிட்டான் போனவன் மீண்டும் என்ன பண்ணுமே உங்க நாட்டில் விட்டு விட்டு ஒரு கடிதம் கொடுத்தான் இங்க வந்த உடனே சரி கடிதம் கொடுத்திருக்காரு சரியில் இருந்து விடுக்கணும்னு சொன்னார் உக்ரகுமார பாண்டியன் நம்பலியா என்னன்னு கேட்டான் ஆமா நீ மேகத்தை எடுத்துட்டு போயிட்டு மழை பெய்யாம என்ன பண்ண அங்க ஒரு வேளாண் மரபினர் முக்கியம் காது கொடுத்து கெட்ட ஒரு வேளாண் மறைவினர் கடிதத்தில் ஒரு கால் இந்த மேயங்களை விடுதலை செய்த பிறகு மழை பெய்யாவிட்டால் நான் பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டான் எனவே ஒரு வேளாண் மறைவினர் அந்த மாதிரி அதுக்கு ஈடு கொடுத்து தான் ஒத்துக்கொண்ட பிறகுதான் அந்த மேயங்கள் விடுதலை செய்யப்பட்டன அப்ப வேளாண் மகனுக்கு என்ன ஒரு பெரிய பொறுப்பு என்று கேட்டால் நடுநிலைமையோடு பிற்பார்கள் தப்பி தவறி ஒரு கால் மழை பெய்யல பொறுப்பு அப்புறம் ஏத்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு பொறுப்பு நீங்க இங்க இருக்கிறோம் திருவாலங்காட்டு திருவாலங்காட்டு நிகழ்ச்சி என்ன அருமையான நிகழ்ச்சி அல்லவா ஒரு கணவன் மனைவி அதில் தகராறு தகரா இருப்ப என்ன கேட்டீங்கன்னா மனைவியை கொண்டுட்டான் கொண்டுட்ட பிறகு மீண்டும் மனைவியை கொண்டுட்டு வேணும் என்றான்னு கேட்டால் இந்த மனைவி ஆனவள் பேயாக ஆயிட்டான் எப்படியாவது இவனை கொண்டு இருக்கிறான் இது தெரிந்து வேணும்னு கேட்டால் ஒரு மந்திரவாள் ஒன்று யார்ட்டையும் சொல்லி சொல்லி சாமியிட்ட சொல்லி வாங்கி வச்சிருக்கிறான் அதை மந்திரவாழ் கையில் வச்சிருக்கிறான் ஒரு நாள் இந்த திருவாலங்காட்டு பகுதியில் போன பொழுது கதை தெரியும் உங்களுக்கு திருவாலங்காட்டு பகுதியில் போகின்ற பொழுது இந்த பேய் அவன் மனைவி மாதிரியும் ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இது மாதிரிங்க வந்து என்னை ஏற்றுங்க நான் என்னங்க தப்பு பண்ணு பின்னாலேயே போச்சான் போச்ச உடனே இவன் வந்து இது வந்து பழைய பெய் தான் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம் வேணாலும் சொல்லிட்டு போகிறான் சரின்னு போய் அந்த திருவாலங்காட்டில் இருக்கிற இந்த திருவாலங்காட்டில் போய் முறையிட்டாரலாம் ஒரே ஊறவை கூட்டிட்டு ஊராட்சி மன்றம் கூட்டிகிட்டு இந்த ஊராட்சி மன்றம் கூடுவதும் உடனே தீர்ப்பளிப்பதும் எவ்வளவு தீர்க்கமாக இருந்தது தெரியல உடனுக்குடன் உடனுக்குடன் பெரிய பிராணத்தில் ரொம்ப அருமையான பல காட்சி இந்த உடனுக்குடன் ஆமாம் நீங்கள் இன்றைக்கு கொடுத்துட்டு இது வந்து ஒத்தி வைக்கிறேன் தள்ளி வைக்கிறேன் போட்டு வைக்கிறேன்னு அவன் மறந்தே போடுவான் அதில் இன்னும் இப்ப எனக்கு போடும் எடுத்தால் அந்த இதை முடிக்கணும் உடனே நீதிமன்றங்களை பற்றி என்னோ எவ்வளோ தங்கி இருக்கு இவ்வளோ தங்கி இருக்கு இதெல்லாம் என்ன குப்பை தானே என்னதுக்கு கூடுமான வரைக்கும் நீதிமன்றங்கள் அந்த கேஸ் தங்கக்கூடாது தவிர்க்க இயலாத நிலை சாட்சி வரலன்னா இல்ல அவங்களை கேட்டுக்கொண்டால் அப்படிப்பட்ட நிலமை தோட இல்லைன்னா ஒத்துவிக்கிறது ரொம்ப சகஜமா இல்லை போட்டுது மதிப்பும் இல்லாமல் போச்சு ஆனால் ஊராட்சி கொண்டு விட்டா நம்ம சுந்தர்மூர் சாமியுடைய அந்த வேண்டுகோள் ரொம்ப அருமையா பெரிய திருத்தாண்ட பிராணத்தில் இவர் வந்து எனக்கு அடிமைங்கிறார் அவர் எனக்கு அடிமை அல்ல நான் ஒரு நான் ஒரு ஆதி செய்வன் இவர் ஒரு ஆதி செய்வன் எப்படி ஆதி செய்வன் அடிமைங்கிறார் பார்த்தோம்னா திருநாவூர்ல இந்த இது சரியில்லை ஐயாவுக்கு திருவண்ணூர்ல திருவண்ணெல்லூர்ல போய் இந்த கேஸ் திருத்துக்கிட்டு திருவண்ணூருக்கு போறாங்க திருவெல்லூர் போன பொழுது போன நேரம் எத்தனையா இருக்குது தெரியல ஏறத்தாலும் ஒரு ஏழு மணி எட்டு எட்டு மணிக்குள்ள போயிருப்பாங்க உடனே விண்ணப்பம் கொடுத்தாங்க ஊராட்சி மன்றத்தில் ஒன்பது மணிக்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க எல்லாம் திருவண்ணூர்ல ஒன்பது மணிக்கு தொடங்கிறது கேஸு பத்து பத்தரை மணிக்கெல்லாம் கேஸ் தீர்ப்பாயிடுது என்ன சொல்றாங்க நீ என்ன அடிமைங்கிற நீ அடிமையிலேங்கிறார் ஐயா என்கிட்ட மூல ஓலை இருக்குது இவன் கிழிச்சது நகல் தான் கிழிச்சுட்டான் எங்கிட்ட இருக்கிற மூல ஓலை இங்க கொண்டு வரும் ஒன்று படிச்சாங்க எடுத்து படிக்க சொன்னாங்க ஆமா ஒரு ஆதி செய்வார் இவர் என்னுடைய வழி வழி எனக்கு அடிமை என்று படிச்சு காட்டினார் என்ன நம்பி ஆரோரர் இப்படி இருக்கு உங்களை தாத்தா அதிக கொடுத்துருக்காரு அப்படின்னர் நீங்க இப்படி சொன்னா நான் அதுக்கு வேற மாற்றம் இல்லைன்னா அப்படியா சாரி எனவே இந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறது இந்த செவ்வேதியருக்கு